நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் 13. டிசம்பர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மணக்கால் ஐயம்பேட்டையில் இருந்து நாராயண தாஸ் முதலில் நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன்ஷிப்பின் பதினோராவது பதிப்பு ரஷ்யாவில் தொடங்கியது இரண்டு அக்டோபர் நான்காம் தேதி உலக விலங்குகள் தினம் கொண்டாடப்படுகிறது மூன்று சீன இந்தியா எல்லையில் எல்லை சாலைகள் அமைப்பு சாலைகள் கட்ட பிளாஸ்டிக்கை பயன்படுத்த உள்ளது இனி இன்றைய பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் காந்தி வேலுகு திட்டத்தை எந்த மாநிலம் தொடங்க உள்ளது இரண்டு ஆட்டோ டாக்ஸி மற்றும் மேக்சி டிரைவர் மற்றும் உரிமையாளர்களுக்கு நிதியுதவி வழங்க வாகனமித்ரா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது மூன்று ஆடியோ கையேடு வசதி பயன்பாடு ஆடியோ ஓடிகோஸை அறிமுகப்படுத்திய அமைச்சகம் எது நன்றி மீண்டும் சந்திப்போம்